வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தி சேவை நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் கஜா புயல் பாதித்த பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த கூடுதலாக அமைச்சர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புயல் பாதித்த பகுதிகளை நாளை பார்வையிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களிடம் கூறும்போது கஜா புயல் பாதித்த நகர்ப்பகுதிகளுக்கு இரண்டு தினங்களிலும் கிராமப்புறங்களுக்கு மூன்று அல்லது நான்கு தினங்களிலும் முழுமையாக மின் இணைப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார் கஜா புயலை தொடர்ந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மீண்டும் மழை பெய்து வருகிறது நாகை அருகே நிவாரணப் பொருட்கள் தங்களுக்கு வந்து சேரவில்லை என கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வந்த காரை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் அருகே போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கஜா புயலுக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வெறும் கண் துடைப்பிற்காக மட்டும்தான் என கஜா பாதிக்கப்பட்ட மக்கள் ஆவேசமாக தெரிவித்தனர் அனைத்து மக்களுக்கும் நிவாரண பொருட்கள் வந்து சேரவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் கோடியக்கரையில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் விலங்குகள் பறவைகள் இறந்து கிடப்பதால் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கோரல் ஸ்டார்ஸ் என்ற கப்பலில் இருந்து மூலமாக கச்சா எண்ணெய் இறக்கும் பணியின் போது குழாய் உடைந்ததால் கடலில் எண்ணெய் பரவியது இதை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது கஜா புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார் தமிழகத்துக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார் இருபத்தி ஐந்து வீரர்களை கொண்ட நான்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் கோடியக்கரை பகுதியில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெறும் இரண்டு மணி நேரம் மட்டுமே ஓய்வெடுக்கும் அவர்கள் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருவதால் பணிகளை வேகமாக செய்ய முடிவதாகவும் எனினும் வேரோடு விழுந்துள்ள மரங்களை அகற்றுவது சவாலான பணியாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்திய செய்திகள் அமெரிக்காவிடம் ஏறத்தாழ பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கும் இருபத்தி ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது சீனாவின் சவால்களை எதிர்கொள்ள இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது காவிரியில் கழிவு நீர் கலக்கும் விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கைக்கு பதிலளிக்க தமிழக கர்நாடக அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் மேலும் இரண்டு வாரம் அவகாசம் வழங்கியுள்ளது இதன் காரணமாக தமிழக பஸ்கள் கேரள எல்லையில் நிறுத்தப்பட்டன காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பிரதமர் மோடியை கொல்ல சதி திட்டம் தீட்டியதாகவும் மகாராஷ்டிராவின் பீமா கோரே கால் நடந்த சாதிய வன்முறை தொடர்பாகவும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களான ஹைதராபாத்தை சேர்ந்த எழுத்தாளர் வரவர ராவ் கௌதம் நல்லகா கௌதம் நௌலகா சுதா ஐந்து மகாராஷ்டிரா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் அயல்நாட்டு செய்திகள் புதிய அதிபராக இப்ராஹிம் முகமது சோலி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் கலிபோர்னியாவில் இதுவரை இல்லாத அளவு ஏற்பட்ட கொடுமையான காட்டு தீ ஏற்படுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேரில் பார்வையிட்டார் தாலிபான் பயங்கரவாதிகளை வீழ்த்துவதில் ஆப்கானிஸ்தான் படைகள் தீவிரம் காட்டி வருகின்றன கடந்த இருபத்தி மணி நேரத்தில் அறுபத்தி ஒன்பது பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் வடகொரியா புதிய நவீன ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது என அந்நாட்டு செய்தி நிறுவனமான கே சி என் ஏ தெரிவித்துள்ளது தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் மலேசியாவின் பயங்கரவாத தடுப்பு போலீசார் எட்டு பேரை கைது செய்துள்ளனர் அவர்களின் ஏழு பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் மலேசியர் ஆவார் செய்திகள் ஹுவாய் ஸ்மார்ட் தயாரிப்பு நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மொபைல் காங்கிரஸ் விழாவில் மடிக்கக்கூடிய ஃபைவ் ஜி ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் கூகுள் கிளவுட் நிறுவனத்தின் புதிய தலைமை செயலதிய அதிகாரியாக இந்தியரான தாமஸ் குரியன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இப்பொறுப்பை ஏற்பார் என கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பெட் தெரிவித்துள்ளது மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேற்கொண்ட பண மதிப்பு நீக்க நடவடிக்கையானது உயர் நெறி சார்ந்த நடவடிக்கை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்துள்ளார் இது அரசியல் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார் மொபைல் போன் சேவை நிறுவனங்கள் போஸ்ட் பெய்டு சந்தாதாரர்கள் செலுத்த வேண்டிய கட்டண விபரத்தை கட்டாயம் காகித ரசீதில் தர என்ற விதிமுறை ரத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கையுடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றியுள்ளது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது அரை தகுதி பெற்றுள்ளது புரோ கபடி லீக் போட்டிகளில் புனே அணியை வீழ்த்தி ஐந்தாவது வெற்றியை பதிவு செய்தது பெங்கால் அணி பெல்லிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்திய வீரர் மானோ தக்கார் வெண்கலப் பதக்கம் வென்றார் திரைச்செய்திகள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை சினிமா படமாக தயாராகிறது இதில் நம்பி நாராயணனாக மாதவன் நடிக்கிறார் மூன்று விதமான தோற்றங்களில் அவர் வருகிறார் ரஜினி நடிப்பில் அடுத்து வெளிவரவுள்ள டூ பாயிண்ட் ஓ படத்திற்கு ரசிகர் மன்ற காட்சி டிக்கெட்டுகள் வெளியில் விற்கக்கூடாது அதிக விலை வைத்து விற்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது இதற்காக தற்போது ரஜினிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சாவித்ரி படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷை தொலைபேசி மூலம் பாராட்டிய இயக்குநர் ராஜமௌலி தற்போது அவரை தன்னுடைய படத்தில் நடிக்க வாய்ப்பு அளித்திருக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி தேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்